வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து என்று ஆண்ட்ரியல் வெசாலியஸ் இவரை பற்றிய சில குறிப்புகள் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை உயிரியலில் மந்த இருந்து வந்தது மனித உடலை பற்றிய முழு தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்தது மனித உடலை அறுத்து பார்த்து மனித உடற்கூறியல் உருவாக காரணமாக இருந்தவர் ஆண்ட்ரியல் வெசலியஸ் ஆவார் அதனால் இவரை நவீன உடல் கூறியலின் தந்தை எனவும் அழைக்கிறார்கள் இவர் மருத்துவத் துறையில் ஒரு மைல்கள் இவர் ஒரு பிரபலமான மருத்துவ குடும்பத்தில் ஆயிரத்தி ஐநூற்று பதினான்காம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள நகரில் பிறந்தார் இவர்வா பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்று டாக்டர் பட்டம் பெற்றார் அவருடைய இருபத்தி வயதிலேயே உடல் கூறியல் பேராசிரியர் பதவி கிடைத்தது இவர் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தார் இதனால் இவர் மிகவும் பிரபலமானார் இவர் வெவ்வேறு வகையான விலங்குகளை வெட்டிப் பார்த்தார் பாலூட்டிகளின் உடல் கூறுகளை நன்கு தெரிந்து கொண்டார் பிறகு மனிதர்களின் உடல் தெரிந்து கொள்ள இரவில் சுடுகாட்டிற்கு சென்று பிணங்களை தோண்டி எடுத்து வந்து வெட்டி துர்நாற்றம் வீசும் அப்பிணங்களை இரவில் சிரமப்பட்டு யாருக்கும் தெரியாமல் சுமந்து வருவார் ஒருநாள் இரவில் அவர் தனிமையில் நடமாடிக்கொண்டிருந்தபோது நல்ல நிலையில் துர்நாற்றம் வீசாத பிணம் ஒன்று தூக்கு மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது கழுகுகள் பிணத்தை தின்று கொண்டிருந்தது எலும்புகள் வெள்ளையாக தெரிந்தது கீழே கிடந்த எலும்புகளையும் எடுத்து கவனமாக இயற்கை நிலை மாறாமல் கோர்த்து காட்டினார் அதுதான் முதன்முதலில் உருவாக்கப்பட்ட எலும்பு ஆகும் இதற்கு முன்வரை இதுபோன்ற ஒரு முழு எலும்புக்கூட்டை யாரும் உருவாக்கியதோ அல்லது பார்த்ததோ கிடையாது ஆயிரத்து ஐநூற்று ஆண்டு அவர் சேகரித்து வைத்திருந்த தகவல்களை லத்தின் மொழியில் டெகுமனி கார்பரேட் ஃபேப்ரிக்கா என்கிற பெயரில் மனித உடல் அமைப்பை பற்றி விளக்கும் புத்தகத்தை வெளியிட்டார் இந்த புத்தகத்தில் மனிதனின் உடல் அமைப்பை தத்துருபமாக வரைந்தும் எழுதியும் இருந்தார் அக்காலத்தில் மனித உடலை அறுத்து பார்க்கக்கூடாது என்கிற சட்டம் இருந்தது மனிதனை அறுத்து பார்க்கும் உரிமை மனிதனுக்கு இல்லை என மதச்சட்டமும் அரசாங்கமும் கூறி வந்தன இவர் துணிச்சலாக மனித உடலை பார்த்து உண்மைகளை கோரினார் இதனால் இவருக்கு எதிராக மத தலைவர்களும் மருத்துவர்களும் கல்லூரி மாணவர்களும் இவர் செல்லும் இடமெல்லாம் துன்பம் கொடுத்தனர் மேலும் ஆயிரத்து ஐநூற்று ஒன்பதாம் ஆண்டு கோர்ட் இவரை கோர்ட்டுக்கு வர உத்தரவிட்டது மனித உடலை வெட்டி சோதனை செய்வது குற்றமாகும் இது மனிதனின் புனிதத்தையும் மதத்தின் புனித தன்மையையும் கெடுப்பதாகும் என குற்றம் சாட்டி இவருக்கு மரண தண்டனை விதித்தது மன்னன் இவர் மீது கொண்டிருந்த பற்றுதல் காரணமாக இவருக்கு விடுதலை கிடைத்தது ஆனால் ஏதாவது ஒரு புண்ணிய தலத்திற்கு சென்று பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி நாடு கடத்தப்பட்டார் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் நாடு திரும்பும் போது கப்பல் உடைந்து இவர் இறந்தார் அப்போது இவருக்கு வயதுதான் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு கிரேக்க கரையோரம் உள்ள ஒரு சிறு தீவில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய துணிவால் தான் உடல் கூறியல் பிறந்தது அவரை நாம் என்றும் நினைவில் கொள்வோம் நன்றி வணக்கம்